மருத்துவ குறிப்புகள் இருமளுக்கு முசுமுசுக்கை சமூலங் கொண்டு வந்து பசும்பாலில் ஊற வைத்து உலர்த்தி இடித்து சூரணமாக வைத்து கொண்டு கியாழமாக்கி பாலொடு கொள்க மேற்படி சூரணத்தில் மிளகு சர்க்கரை சிறுக சமன் சேர்த்து கொள்க இவ்வாறு கரிசாலையும் கொள்க பின்பு பனையோலை சுட்ட சாம்பலை பால் விட்டு அரைத்து செய்து நெய் சர்க்கரை வெண்ணெய் தேனிலும் கொள்க இதுபோல் மேற்படி பூ காய்ந்ததை பஸ்பஞ்செய்து கொள்ள தீரும் தேகமெழிவு இலை சுக்கிலக்கெடுதிக்கு பொன்னாங்கண்ணி ஒரு பங்கு கரிசலாங்கண்ணி முக்கால் பங்கு இவை ஒரு ஒருமுறை வேக வைத்து தண்ணீர் வடித்து பின்பு வேக வைக்கும்போது மிளகு பொடி போட்டு நெய்விட்டு சீரகத்தால் தாளித்து புரட்டி சாப்பிடவும் நீர்கோவை வாத பித்த ஆபாசக்கெடுதி மலபந்தம் சூளை இவற்றிற்கு சுக்கு பலம் பன்னிரண்டுக்கு சுண்ணாம்பில் நான்கு பலம் கவசித்து மஞ்சளில் நான்கு பலம் கவசித்து எருமை சாணத்தில் நான்கு பலம் கவசித்து கவசங் கருகச் சுட்டு எடுத்து சீவி வைத்து கொண்டு மூன்று தினிசிலும் மூன்று வராகங்கடை எடுத்து நசுக்கி அரைப்படி சலத்தில் போட்டு காய்ச்சி வீசம்படியாக சுண்டின பின்பு பணங்கற்கண்டு நெய் இவைகளை கலந்து இளஞ்சூடாகச் சாப்பிட்டு வர வேண்டும் தேகவழிவு சரீர திடத்திற்கு கெட்டி மிளகு பலம் இருபது இதை பேயன் வாழைக்கிழங்கு சாற்றில் மூன்று நாள் இளநீரில் மூன்று நாள் கரிசாலைச்சாற்றில் மூன்று நாள் பொன்னாங்கண்ணி சாற்றில் மூன்று நாள் பசும் கோமயத்தில் நாள் பசும் பாலில் நாள் தனித்தனியாக இரவில் ஊற வைத்து பகலில் நிழலில் காய வைத்து தேய்த்து புடைத்து முன்போலவே எல்லாவற்றிலும் நனைத்து உலர்த்தி தேய்த்து புடைத்து எடுத்து வைத்து சுமார் ஐந்து மிளகு அளவு கற்கண்டும் சேர்த்து சாபிட்டு வரவும் கற்கண்டு இல்லாமலும் கொள்ளலாம் சூடு கொண்டால் அருகம் வேர் கஷாயத்தில் பசு வெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம் இவ்விதம் சிலதில் ஊற வைத்து கடுக்காயும் பஞ்சகர்ப்பம் பஞ்ச கற்பம் கஸ்தூரி மஞ்சள் பருப்பு வெள்ளை மிளகு கடுக்காய்த்தோல் நெல்லி வற்றல் இவைகளை அரைத்து பாலில் காய்ச்சி நறுமணத்துடன் இறக்கி தேய்த்த வேறு வகை கசகசா பாதாம் பருப்பு கொப்பரை தேங்காய் மிளகு சீரகம் இவற்றை பாலில் அரைத்து காய்ச்சி நறுமணத்துடன் இறக்கி தேய்த்து நீலகண்டமணி மாத்திரை மாந்தாளிக்கல்லி சதுரக்கல்லி வெல்லருக்கு வேற்பட்டை இவைகளை சமன் எடையால் நிழலில் உலர்த்திக் கொண்டு ஐந்து பலம் குழித்தைலம் வாங்கி கொண்டு சுரை குடுக்கையில் வைத்து பெருங்காயம் லிங்கம் அபினி இந்த மூன்றும் ஒவ்வொரு பலம் கல்வத்தில் போட்டு பொடித்துக்கொண்டு கொண்டு குங்குமப்பூ கஸ்தூரி கோரோசனை பச்சை கற்பூரம் கூகை நீரு இந்த ஐந்தும் வகைக்கு ஒன்றேகால் வராகன் எடை சேர்த்து தைலத்தை விட்டு எட்டு ஜாமம் அரைத்து குன்றிமணி பிரமாணம் மாத்திரை செய்து மூங்கில் குழாயில் அடைத்து குடத்தில் வைத்து பூமிக்குள் நாற்பது நாள் வைத்து பின்பு எடுத்து விஷ்ணுவுக்கு பூசை செய்து தங்க டப்பியில் வைத்து வாந்தி பேதி கண்டவர்களுக்கு மணிக்கு மூன்று மாத்திரை வீதம் தேனில் கொடுத்தால் வாந்தி பேதி நிற்கும் ஜன்னி வகைகளுக்கும் பிரயோகிக்கலாம் நல்ல பாம்பு முதலிய விஷ திருஷ்டிகளுக்கும் தகுந்த அனுபானங்களில் பிரயோகிக்கலாம் இந்த மாத்திரைக்கு விஷ்ணு வைத்த பெயர் பிரளயகால ருத்ரமணி மாத்திரை சிவன் இட்ட பெயர் நீலகண்டமணி மாத்திரை இது நாடியில் சொல்லியது மருத்துவ குறிப்புகள் முற்றிற்று